அதவி தலைவராக இருந்த சமயம் எங்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள் அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தார்கள் பின்பு அம்மாபாக் இந்த உலகம் தான் அழிந்து விடுவது பற்றி அறிவித்து உள்ளது அது வேகமாக பிரிந்தும் சென்று கொண்டிருக்கிறது பாத்திரம் வைத்துள்ள ஒருவன் பாத்திரத்தில் சேகரித்து வைக்கும் சிறிதளவுதான் உலகிற்கு மீதம் இருக்கிறது நீங்கள் நீங்காத இல்லமான மறுமை நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறீர்கள் உங்களிடம் உள்ள நல்லவைகள் மூலம் நீங்கள் புறப்படுங்கள் நரகின் மேலிருந்து ஓர் கல் போடப்படும் அது கீழே நோக்கி எழுபது வருடங்கள் செல்லும் ஆனால் அதன் அடியில் போய் சேராது அதாவது அவ்வளவு ஆழமானதாகும் நரகம் கூறப்பட்டது அல்லாஹுவின் மீது சத்தியமாக அதில் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா மேலும் சொர்க்கத்தின் வாசல்களில் இரு வாசல்களுக்கு இடையே நாற்பது ஆண்டுகள் நடந்து செல்லும் தூரம் இருக்கும் அன்றைய நாளில் அதில் நுழைபவர்களின் கூட்டம் நிரம்பி நிற்கும் நாங்கள் ஏழு பேர் நபி சொல்லு அலிஹி வசல்லம் அவர்களுடன் இருந்தோம் அவர்களின் ஏழாவது நபராக நான் இருந்தேன் மர இலைகளை தவிர வேறு உணவு எங்களுக்கு மற்றொரு துண்டை என்னுடன் இருந்த மற்றொரு நபி தோழர் மாளிகர்தான் அவர்களுக்கு ஒன்று கொடுத்தேன் அதை அவர் வேட்டியாக அணிந்து கொண்டார் ஆனால் இன்று எங்களில் எந்த ஒரு தோழரும் நகரங்களில் ஏதாவது ஒரு நகரத்திற்கு தலைவராக அதாவது ஆளுநராக இல்லாமல் இல்லை நான் என் மனதில் பெரியவனாகவும் அல்லாஹ்விடம் சிறியவனாகவும் ஆகிவிடுவதை விட்டும் அல்லாஹுவிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று தன் உரையில் கூறினார்கள் இரண்டு ஒன்பது ஆறு ஏழு